வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூற்றி ஆண்டு கொள்ளை நோயை காரணம் காட்டி ஜெர்மனியின் மயின்ஸ் நகரில் ஆறாயிரம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஃப்ரெட்ரிக் ஆங்கிள்ஸ் மற்றும் கார்ல் மார்க்ஸ் இருவரும் பாரிஸில் சந்தித்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு சயின்டிபிக் அமெரிக்கன் முதலாவது இதழ் வெளிவந்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு ஒரு மாத கால முற்றுகையின் பின்னர் வெனிஸ் நகரம் ஆஸ்திரியாவிடம் விழுந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கேலிப் பிராதம் என்பவர் தான் கண்டுபிடித்த மென்பானத்திற்கு கோலா என பெயரிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நெதர்லாந்தின் அரசி வில்ஹெல்மினா தேக் நகரில் அமைதி அரண்மனையை திறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜார்ஜியர்கள் கிளர்ச்சியை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக டென்மார்க்கில் பொது வேலை ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்டின் லூதர் கிங் இரண்டு லட்சம் பேருடன் என் கனவு யாதெனில் என்ற பெற்ற வார்த்தைகளுடன் சொற்பொழிவாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மனியில் வான வேடிக்கை விழா ஒன்றின் போது மூன்று விமானங்கள் மோதி பார்வையாளர்கள் மீது விழுந்ததில் 75 ஐந்து பேர் கொல்லப்பட்டு முன்னூற்றி பேர் படுகாயம் அடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஈராக் குவைத்தை தனது நாட்டின் ஒரு பகுதியாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திடமிருந்து உக்ரைன் விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு வேல்ஸ் இளவரசர் சார்லஸ் இளவரசி டயானா இடையே திருமண முடிவு ஏற்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் 1789 எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் சனி கோலின் புதிய சந்திரனை கண்டுபிடித்தார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு நாராயணகுரு இந்து ஆன்மீகவாதி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு ஐயன் காளி இந்திய சாதிய எதிர்ப்பு செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு எம்ஜி மேனன் இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஏ கோமலா தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுமன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இளவரசு தென்னிந்திய நடிகர் ஒளிப்பதிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரசன்னா தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லசித் மலிங்க இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆறுநூத்தி முப்பத்தி ஆண்டு பாத்திமா முகமது நபியின் மகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராபர்ட் கால்டுவெல் ஆங்கிலேய மத பரப்புனர் மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகவை கண்ண முருகனார் கவிஞர் தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சுலோமித் பைர்ஸ்டோன் கனடா அமெரிக்க எழுத்தாளர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை